அபு உமாமாஹி அவர்களிடம் சென்ற போது அவர்கள் அசர் தொழுது கொண்டிருக்க கண்டோம் என் தந்தையின் உடன் பிறந்தவரே இப்போது நீங்கள் தொழுதது என்ன தொழுகை என்று நான் கேட்டேன் அவர்கள் அசர் தொழுகை நபி சலாஹுவா அரேகில் வசல்லம் அவர்களுடன் இவ்வாறே நாங்கள் தொழுபவர்களாக இருந்தோம் என்றார்கள்